மோ நம நமோ நம நமோ நம சருமோ நம பிரத நசரபுண்டசாம்பரீஷ சுகசனீஷ்மாலவரமியவர் கிருஷ்ணாச்சாருக்கமித்திருத்த सा सा। नमोस्तु சாஸ்தோக் மஞ்சுதரஞ்சரமே நமோஸ் குணப்பூர்ணாய்வே நமபியாச்சீ நாராயண பராண என்று சொன்ன கலியுகத்துல அநேக மகான்கள் அவதரிக்கிறார்கள் அவதரிச்செண்டே இருக்க போகிறார்கள் அவ்வளவுக்கும் அவரவர்கள் பெயராலே சம்பிரதாயங்கள் அமையர் அதுக்கு அந்தந்த குருவின் இடத்திலையும் அவரவர்களை பாலோ பண்ற பக்தர்களிடத்திலையும் உள்ள ஒரு குரு பக்தியே அதுக்கு காரணம் ஆனால் இவ்வளவு மகான்களுக்கும் பிரமாணமான சாஸ்திரமும் பிரமேயமான பரபிரமும் ஒன்னேதான் அப்போ எல்லா சம்பிரதாயங்கள்லையும் ஒரு ஒத்துமைய பார்க்கிறோம் யாரும் சொல்றது வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி என்று எல்லாரும் வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் இல்லை அப்படிங்கிறவ தான் வைதிகர்களாக இருக்கக்கூடிய எல்லா சித்தாந்திகளையும் ஒத்துக்கிற விஷயம் அந்த வேத சாஸ்திரத்தினால தெரிந்து கொள்ள வேண்டியது பரபிரம்மம் இது எல்லாரும் மறுக்க முடியாது நாராஜனோ ஜோதிராத்மா நாரா ஜனஹ நாராஜனபரம் பிரம்ம தத்வன் நாரா ஜனஸ்பரக நாராயண பரோ தியாதா தியானம் நாராயண பரஹ அப்படிங்கிற வேத வாக்கியத்தை கொண்டு பரமார்த்த தத்துவத்தை நிர்ணயம் பண்ணுகிறார்கள் வைதிகர்களா இருக்கூடிய ஆச்சாரியர்கள் தத்துவங்களை கணனம் பண்ணும் பொழுதுதான் துவைதம் என்றோ அத்வைதம் என்றோ விசிஷ்டாத்வைதம் என்றோ பேதங்கள் ஏற்படலாம் தத்துவத்துல பேதம் இல்லை தத்துவத்தை ஒத்துக்கிற விஷயத்துல பிரமாணத்துல பேதம் இல்லை அவருக்கு வேதம் பிரமாணம் இவருக்கு புராணம் பிரமாணம் அவருக்கு தந்திரம் பிரமாணம்னு அப்படி பேதம் இல்லை எல்லாருக்கும் முக்கிய பிரமாணம் வேதம்தான் வேதாந்திகள் தான் இவ்வளவு மகான்களம் பிரதிபாதிக்கப்படுகின்ற விஷயமும் சாட்சாது பரபிரம்மம் பரமாத்மாங்கிற விஷயத்துல ஆட்சேபனையே கிடையாது பின்னையே அத்வைத்தம் தைத்தம் விசிஷ்டாத்வை வந்ததுனால் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்கு அடங்கி இருக்கு அத்வைத்த சித்தாந்தத்திலையும் துவைத்தம் இருக்கு துவைத சித்தாந்திகளுக்கும் அத்வைதம் உண்டோ விசிஷ்டாத்வைதிகளை துவைத்தமும் அத்வைதமும் உண்டோ தைதாத்வைத்த சித்தாந்திகளுக்கும் விசிஷ்டாத்வைதமும் உண்டு தத்துவங்களை கொஞ்சம் பரிசீலனை பண்ணி பார்த்தோமா கிருஷ்ண பரமாத்மாவே பாகவத்துல கேட்டுட்டார் ஏகாவத ஒவ்வொருத்தர் ஒரே இரண்டு தத்துவம் என்றும் மூணு தத்துவம் என்றும் இருபத்தி நாலு தத்துவம் என்றும் இருபத்தி அஞ்சு தத்துவம் என்றும் பல்வேறு விதமாக கேள்வி கேட்கிறார்களே எவ்வளவு தத்துவம் என்று உத்தவன் கேட்டார் பகவான் அத ஒரு மதத்தை ஆட்சேபிச்சு ஒரு மதத்தை சொல்லல அந்த அத்தியாயத்துல அவன் கேட்டதற்கு ஒவ்வொரு பிரகாரமா தத்துவம் அஞ்சுன்னா என்ன தத்துவம் மூணுனா என்ன தத்துவம் ஒண்ணுன்னா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டே வரா சொல்லிவிட்டு கடைசியில முடிக்கிறார் விதுஷாம் கிம் அசோகனம் மொத்தம் நூறு அப்படின்னா நாலாவும் பிரிக்கலாம் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சா ரெண்டாவும் பிரிக்கலாம் அம்பது ஐம்பதா பத்தாமும் பிரிக்கலாம் பத்து பத்தா விதுஷாம் கிம் அசோகனம் அந்த நூறுக்குள்ளே எல்லாமே அடங்கிவிட அப்படிங்கும் பொழுது அவரவர்கள் பிரிக்கிற முறைய பொறுத்திருக்கு பிரிக்கும் பொழுதுதா அவர்கள் இப்படி பிரிக்கிறதா அப்படி பிரிக்கிறதா அப்படின்னு தத்துவங்களை பற்றி பேசறது போல இருக்கு அப்படின்னு பொதுவாக பகவான் அழகா சொல்லி அப்படின்னு தத்வங்களை பற்றி பேசுறது போல இருக்கு அப்படின்னு பொதுவா தத்துவங்களை பிரிக்கிற விஷயத்துல ஒரே தத்துவம் அப்படின்னு ஆதிசங்கரனும் ரெண்டு தத்துவம் அப்படின்னு மத்வாச்சாரியரும் மூணு தத்துவம் அப்படின்னு ராமானுஜரும் பிரிச்சிருக்காரு மூணு தத்துவம் அப்படின்னா சித்து அஜித்து ஈஸ்வரன் அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்கிறார் அஜித்து அப்படிங்கிறது பிரபஞ்சம் ஜகத்து இருக்கிறது நமக்கு தெரியறது ஜகத்து இல்லேன்னு யாரும் மறுக்க முடியாது ஆகாசம் பூமி பிரபஞ்சம் இருக்கிறது தெரியறது பிரபஞ்சத்தை வச்சிருந்துதான் நம்ம எல்லா விவகாரங்களும் செய்யறோம் பிரம்மத்தை பத்தி பேசணும்னா கூட பிரபஞ்சத்தை வச்சிருந்தான் பேசுறோம் அதனாலதான் ஜென்மாத்தியசகாங்கிற சூத்திரமே ஏற்பட்டது தோ அதை பிரதிக்ஷமா தெரியாத விஷயத்தை ஆலமரம் தெரியறதுனால இந்த ஆலமரத்தை காட்டி அந்த கிளைய காட்டி அந்த ஓரமா இருப்பார் மூணாம் பிறை சந்திரன் என்று தெரியாத மூணாம் சந்திரனே தெரியற ஆல தெரியற ஆலன் காட்டிதானே சொல்ல வேண்டியிருக்கு அது தெரியாத பரமாத்மாவே தெரியற பிரபஞ்சத்தை வச்சிருந்தான்னு சொல்லவேண்டிருக்கு வேதமே அப்படித்தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது பரமாத்மான்னு சொல்லிட்டா எனக்கு தெரியலையே அப்படின்பா தெரியாததுனாலயே நான் நம்ப மாட்டேன் அப்படின்பா அப்படி நீ எதை நம்புற நான் பிரபஞ்சத்தை நம்புறேன் ஏன்னா நான் இருக்கேன் எனக்கு தெரியறது பசி தாகம் இருக்கு சாதம் இருக்கு சாப்பிட்டா பசிக்கு தேவையில்லன்னு தெரியறது எனக்கு தெரியறது எது பிரபஞ்சம் நம்புறேன் அப்ப உன் வழிக்கேவா இந்த பிரபஞ்சம் உனக்கு தெரியறது இல்லையா இந்த பிரபஞ்சத்தை இவ்வளவு ஆச்சரியமாக படைச்சவன் யார் அப்படின்னு பிரபஞ்சத்தை காட்டி அந்த பரமாத்மாவை காட்டுறது அபிசம்யாசஸ்வ திரமேதி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கர்த்தா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு காரணம் ஒரு சாட்சி இருக்கணும் இல்லையா இல்லாம இந்த பிரபஞ்சம் இருக்குங்கிறதுக்கு பிரபானமே இருக்காது பிரபஞ்சம் இருக்கிறதுக்கு ஒரு சாட்சி இருக்கு இல்லையா ஏனா பிரபஞ்சம் இருக்குன்னு எப்படி தெரியறது பிரபஞ்சம் இருக்குன்னு சொல்லுங்க எப்படி தெரியறது இந்த தூணுக்கு அந்த தூண் தெரியுமா இந்த தூண் இருக்குன்னு அந்த இந்த சபைக்கு நான் பிரபஞ்சம் பண்றேன்னு தெரியுமா எவ்வளவு பெரிய சபைய எவ்வளவு நாற்காலி போட்டிருக்கு எவ்வளவு பிரபஞ்சனம் பண்ணிருக்கேன் நான் வந்திருக்கேன்னு இந்த சபைக்கு தெரியுமா எவ்வளவு பெருசு ஆகாசம் அந்த ஆகாசத்தை காட்டிலும் பெருசு இல்லை அந்த ஆகாசத்துக்கு பூமி தெரியுமா இதோ பூமி இருக்குன்னு இந்த பூமிக்கு அதோ ஆகாசம் இருக்குன்னு தெரியுமா அதோ கடல் அப்படின்னு பூமிக்கு தெரியுமா கடலுக்கு இதோ மலை இருக்குன்னு தெரியுமா பெரிய மலை இமய அந்த இமய இது கங்கைன்னு தெரியுமா கங்கைக்கு நாம் இமயமலையில ஓடி வரும் தெரியுமா சூரிய மண்டலம் இருக்கு அவ்வளவு பெரிய சூரியனுக்கு இது பூமண்டலம்னு தெரியுமா சந்திரனுக்கு சூரியனு தெரியுமா இவ்வளவும் ஜடம் ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியாது ஆகாசத்துக்கு பூமியே தெரியாது பூமி இருக்குன்னு ஆகாசத்துக்கு தெரியாது பூமிக்கு ஆகாசம் இருக்குன்னு தெரியாது மலைக்கு கடல் இருக்குன்னு தெரியாது கடல் இருக்குன்னு மலைக்கு தெரியாது இவ்வளவு யாருக்கு தெரியும் உனக்கு தெரியும் அப்ப நீ ஆகாசத்தை வீட கடலை வீட மலைய மகாந்தம் விபுமாத்மானம் என்று உபனிஷத் சொல்ற அப்ப உன் சரூபத்தை தெரிஞ்சுக்கும் உனக்குதான் பிரபஞ்சம் தெரியுமே தவிர பிரபஞ்சத்தை உன்னை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல பிரபஞ்சம் ஒன்னு இருக்குன்னு ஒத்துக்கிறேன் இல்லையா ஒத்துக்கிறேன் ஏன ஏன் தெரியறதுதான் எனக்கு தெரியறது அப்ப தான் யாரு எனக்கு தெரியறதேன்னு சொல்றேன் நீ யாரு நான் தான் நான் தான் மாறு தட்டிக்காத ஏனா நீ போய் மாறு தட்டிக்கிறதுக்கு நாலு பேர் இருப்பார் நீ போயிடுவேன் உன் சுத்திவரை எல்லாரும் மார்த்தட்டிப்பா நான் தான் மார தட்டிக்காது இந்த உடம்புக்கு அது தெரியுது பிரபஞ்சம் இருக்குன்னு உடம்புக்கு தெரியுமா செத்து போன பிறகு தெரியணுமே அப்ப உள்ள கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கு தெரியாது அப்போ ஆத்மஸ்வரூபம் எல்லாத்தையும் விட பெருசு அப்படின்னு தெரியாது சரீரத்துக்குள்ளே இருந்து கர்த்தாவாகவும் போக்தாகவாகவும் சொகுதுக்கங்களை அனுபவிச்செண்டு பிரபஞ்ச விஷயத்தை அனுபவிச்செண்டு இது சப்தம் இது ஸ்பரிசம் இது ரூபம் இது ரசம் இது கந்தம் என்று லோக விஷயங்களை அனுபவிச்செண்டு லோகம் இருக்குங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கு ஜீவன் பெயர் இத சித்து என்றும் பிரபஞ்சத்தை அச்சித்து என்றும் சொல்றோம் இந்த அச்சித்தான பிரபஞ்சமும் சுதந்திரமானதில்லை சித்தான ஜீவனும் சுதந்திரமானதல்ல ஏன் அப்படின்னா அஜிந்த அஜித்தான பிரபஞ்சம் சுதந்திரமாயிருந்தா ஒரே சமயத்துல கிராமம் கிராமம் பூகம்பம் ஏற்பட்டிருக்குமே கடல் பொங்கி இருக்குமே ஆகாசத்துல உள்ள சூரியாதி மண்டலங்கள் எல்லாம் உடைஞ்சு போயிருக்குமே பதவத நெருப்பு பச்சே எல்லாம் இருக்குமே எல்லாம் எப்போ கட்டுப்பட்டு ஒரு லெவல்ல இந்த பிரபஞ்சம் போயிருந்துருக்கோ அப்ப இதுக்கு அத்தியட்சகம் தான் இருக்கா இந்த பிரகிருதி யோ அஸ்யா சோ அங்க வேத வேதம் சொல்றார் வேதத்துல சொல்றதையேவான் கீதையில சொல்றான் ஜெகத்து சரியா நடந்து அப்போ இந்த ஜெகத்தை கவனிக்கிறதுக்கான ஒரு அத்தியட்சகன் இருக்கிறான் மேனேஜ்மெண்ட் பண்றான் ஜகத்தை அதனால ஜெகத்து ஒருவனு ஒரு ஒரு மண்டலம் ஒரு மண்டலத்துல மோதிடாமே அதது அப்பப்படியே கரெக்டா நடக்கும் நடக்கும்படி இதை நடத்தின் போகிற ஒரு அத்தியட்சகன் எவ்வளவு வீசினால் எவ்வளவு மழை பொழிஞ்சால் நம்ம ஜீவிக்க முடியமோ அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் ஒரு லெவல் படுத்தி நடத்தின்னு போகிறதுனால அச்சித்தார இந்த ஜடம்ங்கிற பிரபஞ்சமும் சுதந்திரமானது இல்லையே இதுக்கு ஒரு நியாமகன் இருக்கிறான் ஜீவன் சுதந்திரமானவன் அப்படின்னு நினைச்சா அப்போ இவன் பெரிய நல்ல பணக்கார குடும்பமா பார்த்து பிள்ளையா பிறக்கலாமே பிச்சைக்காரனுக்குதான் நிறைய குழந்தைகள் பிறக்கிறது நல்ல இடமா பார்த்து பிறக்கலாம் அது மனுஷியனா பார்த்து பிறக்கலாம் ஆனா நாய் நாய் பண்ணிக்கலாம் கூட குட்டி போறத நினைச்சபடி இவன் சௌக்கியத்தை அடையலாமே நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்னு சொல்றானே லாபம் வரும்னு நினைக்கிறான் நஷ்டப்படுறான் இன்னும் கொஞ்ச நாள் ஜீவிச்சிருக்கான்னு நினைக்கிறான் மாரிடத்துல வந்து செத்து போயிடறான் செத்து போயிட்டா தேவையான நூறு வயசு கழவன் நினைக்கிறான் இன்னும் ஜீவிச்சே இருக்கான் அதனால ஜனனமோ மரணமோ சுதந்திரமா இல்லை அப்போ வாழ்க்கையில முன்னேற்றமோ பின்னேற்றமோ சுதந்திரமா இல்லை எந்த ஜீவனும் சத்திய சங்கல்பன் இல்லை அவன் படிக்கிறது ஒண்ணு உத்தியோகம் போறது ஒண்ணும் உத்தியோகத்துல உழைக்கிறவன் பிரமோஷம் ஆகிட்டு போறவன் ஓத்தான் ஆக பல்வேறு கஷ்டங்களிலையும் இவன் தன் இஷ்டம் இல்லை தன் இஷ்டப்படி நடக்கலை அப்படிங்கறதே குடும்பத்திலையும் உணர்றான் உடம்புலையும் உணர்றான் ஆபீஸ்லயும் உணர்றான் அப்போ இவன் எப்படி சுதந்திரம் சொல்றது காலத்துக்கு வசமானவன் இயற்கைக்கு வசமானவன் கர்மாவுக்கு வசமானவன் மனசுக்கு வசமானவன் பஞ்சபூதங்களுக்கு வசமானவன் குடும்பத்துல ஒத்தடுக்குத்தர் வசமானவன் ஆபீஸ்ல வசமானவன் அரசியலுக்கு வசமானவன் எல்லாத்துக்கு மேல தெய்வத்துக்கு வசமானவன் இத்தனை வேர்களுக்கும் பராதீனமாக இருக்க கர்மானுசாரமாக குடும்பத்துல போய் போற உனக்கு இன்னொரு மனைவி இவ்வளவு குழந்தைகள் இவ்வளவு வயசு நீ வா அப்படி நடத்துறவன் ஒருத்தான் இருக்க யாரும் மறுக்க முடியாது ஏன் பிரபஞ்சத்துல பார்க்கும் பொழுது பிரத்யமா பார்க்கும் பொழுது மறுக்க முடியாது ஈஸ்வரனை பார்க்கல காரியத்தை பிரத்யட்சமா பார்க்கல அதனால ஜீவனும் சுதந்திரன்னு இல்ல பிரகிரு சுதந்திரமானதல்ல இது ரெண்டையும் நடத்தின்னு போகிற ஒரு ஈஸ்வர தத்துவம் இருக்கு அப்படின்னு மூன்றாவது தத்துவம் முதலாக பிரபஞ்ச தத்துவத்தை காண்பிச்சு பிரபஞ்சத்துக்கு சாட்சியான ஜீவ தத்துவத்தை உணர்ந்து இந்த ஜீவனை பிரபஞ்சத்துல விட்டு பிரபஞ்சத்துல கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இவனுக்கு சாட்சியா இருந்து இவனுக்கு பலனை கொடுத்து கொண்டு இது ரெண்டையும் நியம நியமிச்சு நடத்தினுக்கிற ஈஸ்வர தத்துவம் யார் அப்படின்னு மூன்று தத்துவமாக இது பிரிக்கிறார் விசிஷ்டாத்வைதிகள் அப்படிங்கிறவா இரண்டே தத்துவமாக பிரிக்கிறார் சுதந்திரமான தத்துவம் ஒன்று பராதீனமான தத்துவம் ஒன்று அப்படின்னு பிரகிருகிய பிரபஞ்சம் இதுல கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கக்கூடிய ஜீவன் இந்த ரெண்டு பேரும் ஈஸ்வரனுக்குத்தானே அதீனம் ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருக்கிறதுனால ஈஸ்வரனுடைய சொத்து தானே இது அப்போ சொத்து சுவாமிங்கிற ஹரி நாராயணன் இது ரெண்டும் அவனுடைய சொத்து அப்படின்னு பிரிச்சு விட்டா சொத்து சுவாமிங்கிற ரெண்டே தத்துவம் தானே அப்படிங்கறது மத்வ மதம் துவைத்த மதம் சுவதந்திரமான தத்துவம் பரதந்திரமான தத்துவம் பரதந்திரமான தத்துவத்துல பிரகிரு புருஷனையும் அடக்கி விட்டார் சுதந்திரமான துவம் பிரம்மம் பிரம்மத்துக்கு அதீனமானது பிரகிருதியும் புருஷனும் அப்படின்னு பிரிச்சு விட்டார் அத்வைத்தம் அப்படிங்கிறது என்ன நாள் எப்போ பிரகிருதி புருஷன் இது ரெண்டும் சுவாமியான பிரம்மத்துக்கு அதீனமானதோ அதீனமானும் பொழுது அந்த ஜீவன் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனகானு பிரம்மத்தினுடைய அம்சமா இருக்கு பிரம்மத்தினுடைய சக்தியா மாயான் து பிரகிரு வித்தியான் மாயின்து மகேஸ்வரம் அப்போ சக்தி சக்திமான தவிர அந்நிதி இல்லையே சக்தி உடையவன் சக்திமான் சக்திமானுடையதுதானே சக்தி அப்போ சக்தி சக்திமான் எடுத்துறது அடக்கம் அம்சம் அம்சின் எடுத்துறதானே அடக்கம் அதனால அம்சியான ஜீவனும் பிரகிருதியான சக்தியும் பிரம்மத்துல அடங்கி விட்டது ஆனால் அப்போ பிரம்மம் ஒரே தத்துவம் அப்படிங்கறது அத்வைத் பிரம்மங்கிற ஒரு தத்துவம் தவிர வேற ஒண்ணும் இல்லை அது ரெண்டுமும் அதுக்குள்ள அடங்கினர் அப்படிங்கிறார் இப்படி அவர்கள் மீது அசோபனம் அதாவது அததுவா தெரிஞ்சு நிறோமானால் இது ஒண்ணு பேதம் நீ எப்படி பேசினாலும் ஒன்று பரமார்த்தமாகவும் ஒன்று வியாவகாரிகமாகவும் அவளுக்குள்ள பேசித்தான் அதனாலே யார் துவைதத்தையோ விசிஷ்டாத்வத்தையோ சொல்றாளோ அவள் அத்வைதத்தை கொண்டு வந்துதான் ஏனால் எல்லாத்துக்கும் சுதி வாக்கியம் தான் பிரமாணம் சுதி வாக்கியத்துல பேத ஸ்தியும் இருக்கு அபேத ஸ்துதியும் இருக்கு அதனால ரெண்டையுமே பிரமாணமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அபேத ஸ்ருதியை சொல்லும் பொழுது சர்வன் கல்விதம் பிரம்மே நேகநானாஸ்திகிஞ்சனே அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி முதலீதான அபேத ஸ்ரூதிகளை சொல்லும் பொழுது அதற்குள்ளே மற்ற தத்துவங்களை அடக்கி விடறான் பேதஸ்ருதிகளை சொல்லும் பொழுதும் அபேத ஸ்ருதி வேண்டாம்னு தள்ள முடியாது அப்போ அபேத ஸ்ருதி எப்படி சொல்லிட்டு அப்படிங்கிறத இவாறு சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்கும் பொழுது எல்லாம் பிரம்மமயம் அப்படிங்கிற அத்வைதம் பக்தி சித்தாந்திகளான துவைதிகளிடத்திலையும் இருக்கு அத்வைத சித்தாந்தத்தை சொல்றவாழ்த்துல சொல்ல முடியாது அவர்கள் சித்தாந்தம் பேசுறார் பகவத் பாதாச்சாரியாலே அப்ப சொல்லும் பொழுது எனக்கும் பேதம் உண்டு சொல்றார் ஏன் அப்படின்னா உன்னிடத்துல நான் அடங்கி விடுவேன் தவிர என்னிடத்துல நீ அடங்க மாட்டாய் அப்படிங்க சாமுத்ரோகி தரங்க சமுத்ரோனதாரங்க ஆகினாலே இந்த மூன்று தத்துவங்கள் சித்தாந்த விஷயமாகவும் ஆச்சாரத்துல என்ன சிகை கச்சம் உபவீதம் முதலீடுகள்லாம் வைதிக மதத்துல எல்லாருக்கும் ஒன்னா இருந்தாலும் கூட புன்ற தாரண விஷயத்துல சில அம்சங்கள்ல சில ஆச்சாரங்கள் வெளிப்படையா காட்டி சித்தாந்தத்தை வேற மாதிரி காட்டுற அந்தந்த ஆச்சாரத்திலே அவரவர்கள் திட்டமா இருக்கா அந்த திடம் என்ன பண்றது நீ இது மாதிரி நெட்டுக்கா நெட்டி கிட்டுக்காம அது மாதிரி நெட்டி கிட்டுண்டேனா உனக்கு வைகுண்டமே கிடைக்காது நீ நாசமாவே பேடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு இவளுக்கு உறுதியா இருக்கா அதை நான் ரசிக்கிற வழக்கமே தவிர வெறுக்கிற வழக்கமே ஏனால் ஒரே ஊர்த குண்டத்துல கொஞ்சம் கீழே இழுத்து விட்டாதான் என்ன குடிமூழ்கியா பேர்த்திருந்தான் ஏன்னா வைகுண்டத்துல கீழே வைகுண்டத்துல கீழே இழுத்த திருமண்ணே இருக்காது ஏனால் இழுக்காத திருமண்ண நிர்ணயம் பண்றதுக்கு அவ்வளவு உறுதியா பேசும் இது பேசினா திருமண்டான்னு விட்டுண்டாகணும் அப்படிங்கிற அடம் கோபி கிட்டு வைகுண்டமே கிடையாது நரகந்தான் இப்படி எல்லாம் பேசுறது ஆச்சார விஷயமாக ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவான் அதுபோல சித்தாந்த விஷயங்கள்ல உள்ள பேதங்களும் ஆச்சார விஷயங்கள்ல உள்ள பேதமும் ஏன் இப்படி ஸ்ட்ராங்கா எழுதினா அது மாதிரி ஸ்லோகங்கள் அது மாதிரி பிரமாணங்களை வேற காட்டு ஏன் ஸ்ட்ராங்கா இப்படி பேசுறா அதுல ஒரு தோஷம் இல்ல குணந்தான் இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தா எல்லாம் போய பேச ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இட்டுக்கலேன்னு ஆயிடும் இதெல்லாம் என்ன இருக்கு போயிடுத்து இதெல்லாம் என்ன இருக்கு என்ன இருக்கு சகஜமா போயிடுச்சு சகஜமா போயிட்டுனால இன்னுதான் இன்னுதான் நெத்தி கிட்டு இருக்கு இன்னும் தான் அனுஷ்டானம் இல்லாம யாரை பாத்திர நேத்தி ஒரு விதமா இருந்தா திடீர்னு இன்னைக்கு விதமா இருக்கா உடனே பார்த்தா பரம வைஷ்டவா இருக்கா நீ பார்த்தா ஒரு காவி கட்டின்னு சுவாமியே தலைமை நெத்தியில திருமணிட்டு இருக்கா அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேஷமா போயிடுத்து வைப்போம் எந்த சூட்டோ அந்த சூட்டிலே அழகா போங்கிறத காட்டுறதுக்காக தான் அவளவு அவ பேசிட்டு தவிர சுதந்திரம் கொடுத்துட்டா கண்ணாபுண்ணான் பேடும் இல்லையா இதில்படியே பேடும் இல்லையா அதனால அவளை தோஷம் இல்ல அது மாதிரி அவள் கட்டரா பேசி நிறுவனம் காப்பாத்தப்பட்டது அதுல தோஷம் இல்லை ஆனா பகவானுடைய ஹதயத்தை பார்க்கும்பொழுது அஜாமீனனுக்கு கூட மோட்சத்தை கொடுத்துட்டவன் இவன் திருமணி எப்படின்னு இருக்கான் அப்படின்னு நான் பாப்பான் இவன் ஆச்சார அனுஷ்டானம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் பாப்பான் கூட மோட்சத்தை அந்த பக்திதான் முக்கியம் அப்படிங்கும் பொழுது அந்த பரதத்துவ தியானமும் பக்தியும் நாம சங்கீர்த்தனமும் இருந்துட்டுதானா அப்படி இந்த ஆச்சார விசாரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் ஒரே வயலா இருந்தாக்க அப்போ இதுக்கு போட்டு எரு அதுக்கு போயிடும் அதுக்கு போட்டு எரு இதுக்கு போயிடும் தனித்தனி வயல இருந்ததுன்னா எது எதுக்கு எரு போடணுமோ அதை கலப்பவும் எது எது மத அழிச்சு போயிடுத்து அதை குறைக்கிறதுக்கும் சாகுபடி சௌகரியத்துக்கா பலவேறு ஏற்பட்டது போல நம்முடைய சாகுபடி பேதத்துக்கா பலவேறு சம்பிரதாயங்கள் அமைச்சு அதது பாஷையிலே அதிரந்தங்களே அதாவது சாஸ்திரங்களா அதாவது கோவில் எடுத்துட்டு அவரவர்கள் முன்னுக்கு வர்றதுக்கு கப்பும் களையமா கிளம்புறதுக்கு ஒரு அழகான முறைகளாக ஏற்பட்டதே தவிர உன்னுண உண்ணுண்ணு தாக்குறதுக்கு ஆயில்லை அப்படின்னு எல்லா வயல்களுக்கும் சமுதாயத்துக்கு நம்ம நாட்டுக்கு அன்னம் போடுவது முக்கியம் அப்படின்னு என் வயல் ஓ வயல் இருந்தாலும் கூட நம்ம நாட்டுக்கு அன்னம் போடுவதற்கு எல்லா வயலும் உபயோகம் அப்படின்னு அதனுடைய பரமார்த்த லாபம் என்னவோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது போல நமக்கு எந்த சித்தாந்தமா இருக்கட்டும் எந்த சம்பிரதாயமா இருக்கட்டும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாஸ்திரத்தை எடுத்துக்கட்டும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஆச்சார அனுஷ்டானத்துல இருக்கட்டும் ஆனா ஹரி ஒருவன்தான் இவருடைய ஹரி வேற அவருடைய ஹரி வேற இல்லை இவருடைய ஹரிபக்தி வேற அவருடைய ஹரிபக்தி வேற இல்லை அப்படிங்கும் பொழுது இது எல்லாத்திலயும் உள்ள ஒரு ஒற்றுமையை பார்க்கணும் அதுல உள்ள உண்மையான பக்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே அவதார புருஷர்கள் மத்வாச்சாரியான்கிற நமகா சாட்சாத் ஹனுமானுடைய அவதாரமாக சொல்லப்படுகிறார் ராமானுஜர் சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரமாக சொல்லப்படுறார் ஹனுமானுடைய அவதாரம் அப்படிங்கும் பொழுது ஹனுமானுடைய பெருமை எத்தகையது அப்படிங்கிறது சொல்லித்தான் தெரியணுமா பிரபஞ்சத்துல ஹனுமான் அன்றும் இன்றும் என்றும் உண்டு அவருடைய பரமார்த்த ஸ்வரூபம் வேதாந்தத்திலே முக்கிய பிராணன் சாற்றாது பரபிரம்மத்துக்கு அடுத்தபடி முக்கிய பிராணனுக்கு தான் பெருமை கொடுத்திருக்கு உபனிஷத்துல ஜேஷ்டன் சிரேஷ்டன் என்றெல்லாம் முக்கிய பிராணனுக்கு வாயுவாகனன் அப்படின்னு சரஸ்ரநாமத்திலே ஒரு பெயர் பகவானுக்கு வாயுவாகனா எனமஹா அப்படின்னு ஏன் அப்படின்னா ஆத்ம சைத்தன்யம் இந்த சரீரத்துக்கு வரதோ இந்த சரீரத்திலே இருந்து போகிறதோ பிராணன வாகனமா கொண்டுதானே வாயுனா ஹனுமான் ஹனுமான வாகனமாக கொண்டு பீமனையோ அல்லது ஹனுமானையோ வாயு புத்தன் அப்படின்னு சொல்றோம் பிராணனுக்கு ஏன் அப்படின்னு கேட்டா கண்ணு இல்லாது போனாலும் நாம் பொட்டையா இப்படி தடவிண்டாவது ஜீவிச்சு விடலாம் காது இல்லாத போனாலும் கூட கேட்காதபடியே வாய பார்த்து ஜீவிச்சு விடலாம் வாக்கு இல்லாது போனாலும் சவ்ஜை பண்ணியே ஜீவிச்சு கை இல்லாது போனாலும் கால் இல்லாது போனாலும் முண்டமாவே நகண்டு நகண்டு ஜீவிச்சு பிராணம் இல்லாத போன அப்போ இவ்வளவு இருந்தும் பிரயோஜனம் இல்லை இதுகளுக்கு கண்ணுக்கு தேவதை சூரியன் காதுக்கு தேவதை திக்கு மூக்குக்கு தேவதை அஸ்வினி குமாரர்கள் நாக்குக்கு தேவத்தை வருணன் கைக்கு தேவதே இந்த தேவதைகள் சொல்லிட்டு வந்தே இல்லையா அப்போ சுவாசத்துக்கு தேவதே பிராணம் வாயு அப்ப பிராணம் இல்லாத போனா கண்ணு இல்லா இருந்து பிரயோஜனம் இல்லையே பிரயோஜனம் இல்லை போல இவ்வளவுகளும் இருந்தும் பிரயோஜனம் இல்ல முக்கிய பிராணம் ஓய்வு எடுத்துக்கிறார் இந்த ஆபீஸ்ல இது ஒரு ஆபிஸ் தானே சரீரங்கிறது ஆபீஸ் இதுல ஒரு லாப நஷ்டத்தை அனுபவிக்கிற முதலாளி உண்டு ரூம்ல கிளா்க்கு வாடிய கண்ணு காது ஒர்க் பண்ணி ரூபம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அதை கண்ணோட டச் பண்ணாதான் அவர் வரது போறது தெரியும் அதை டச் பண்றதுக்கு ஒருத்தர் உள்ள இருக்கிறார் அவர் அதை கவனிச்சுருக்கார் இப்ப பேசினாலும் பிரபலத்தை காதால கேட்கணும் காது கேட்கும் உங்க காதலை வேண்டும் உபேந்திர தேவதைகள் இருக்கா சொல்ற அபிமானிகளான தேவதைகள் இருக்கா அவன் ஒர்க் பண்ணி இருக்கா இது ஒரு ஆபிசர் இதுக்கு முதலாளி யாருன்னா ஜீவன் அவனால இதுல பூர்வ கர்மங்களை கொட்டி இருக்கான் இதனுடைய லாப நஷ்டம் அவனுக்குதான் சுகமரப்போறதா துக்கம் மரப்பறதான்னு கவலைப்பட்டிருக்கா இது போண்டி ஆகிடப்போறதா இது லாபத்தை அடையப்படுதான் கவலைப்பட்டு இருக்கான் அவர்கள் அதனால அவர் முதலாளி இல்ல முதலாளி ஜீவன் தான் நன்னா நடந்ததுன்னா சாட்சியா இருப்பார் நஷ்டமா கையில் எடுத்துட்டு இவ்வளவு பேரு இதுக்கு சொல்றோம் இது எல்லாத்திலையும் இவ்வளவு கிளார்க்குகளை காட்டிலும் முக்கியமான உத்தியோகஸ்தர் இவ்வளவு நடந்து இல்லையோ எல்லாரும் கொஞ்சம் லீவு போட்டுட்டு போவா எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துப்பா ஒருத்தர் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறதே இல்லை அந்த ஒரு தேவன் இதுல இருக்கான் யாரும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துக்கிற டயம் கண்ணு ரெஸ்ட் எடுத்து காது ரெஸ்ட் எடுத்து வாய் மூக்கு எல்லாரும் ரெஸ்ட் எடுத்து எடுத்து எல்லாம் கம்மன் ஒருத்தர் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அதனாலதான் அதனாலதான் முக்கிய பிராணம் முக்கியம் இல்ல திடீர்னு போவா திடீர்னு வருவா சேர்ந்தா ரெண்டு மூணு மாசம் ஒர்க் பண்ண மாட்டா அப்புறம் ஏதாவது மருந்து கருந்து போட்டு பண்ண ஆரம்பிப்பா எனக்கு எல்லாரும் வீணா உழைக்கிறார் உண்மையா உழைக்கிறது இல்லை உண்மையா உழைக்கிறவர் ஒத்தரே ஒத்தர் நாம் ரெஸ்ட் எடுத்து ஆயிடும் ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும் என்று நினைச்சு அவருக்கு உரிய காலம் வரையிலும் அவர் ஒர்க் பண்ணி இருக்கிறார் அவரோட மட்டும் சாட்சியாக உத்தர இருக்கிறார் ஈஸ்வரன் ஆகினாலே ஈஸ்வரன் முக்கிய பிராணம் என்கின்ற இந்த ரெண்டு தத்துவத்துக்கும் பிராதானியத்தை சாந்தோக்கியம் பிரகதாரண்யம் முதலிய உபனிஷத்துகள் அழகா எடுத்து காற்று இப்ப நான் சொன்னது அந்த உபனிஷத்தினுடைய சுவாரசத்தை தான் சார் அப்ப முக்கிய பிராணனுக்கு எவ்வளவு தெரிமை கொடுக்கு இதிகாச புராணம்னு வரும் பொழுது அந்த முக்கிய பிராணனே ஸ்ரீராமாயணத்திலே ஹனுமானாக வரார் அந்த முக்கிய பிராணனே மகாபாரதத்திலே பீமசேனாக வரார் மற்ற எல்லாரையும் காட்டிலும் இவருக்கு முக்கியத்துவம் எல்லாரையும் என்னன்னா தஸ்வின் ஜீவதி வீரேது பலம் ஹனுமத்யுத்தித பிராணி ஜீவந்தோபி வயம் ஹதாஹா என்று ஜாம்பவான் சொல்றார் எல்லாரும் செத்து கிடக்கா எல்லாரும் மூர்ச்சியாக கிடக்கா யார் இவளை எப்படி புழைக்க வைக்கிறது ராமலட்சுமனார் உள்விட மூர்த்தியாகி கிடக்கா இவளை எப்படி புழைக்க வைக்கிறதுன்னு தவிக்கிற சந்தர்ப்பத்திலே விபீஷனர் ஜாம்பவான போய் பார்க்க ஜாம்பவான் சொல்றார் அஞ்சனாதேவி பெத்த புள்ள சௌக்கியமான் சௌக்கியமானார் ஜாம்பவன் ஆச்சரியப்பட்டு கேட்டார் விபீஷனர் நூ ராஜனி சுக்ரீவே நம் எல்லாருக்கும் ராஜாவான சுக்ரீவன் சௌக்கியமான கேட்கல ந ராகவே ராமன் சௌக்கியமான கேட்கலே லட்சுமணன் சௌக்கியமான கேட்கலே நீங்கள் ஹனுமான் சௌக்கியமான கேட்க காரணம் என்ன உடனே ஜாம்பவன் தஸ்மின் ஜீவதி அந்த ஹனுமான் ஜீவி நாமலை நாம சென்று ஹனுமான் போயிருந்தால் செத்து போயிட்டோம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் ஹனுமானுக்கு கொடுக்கிறார்னால் இத்தரவேரையும் சாகாம காப்பாற்றுறது ஓஷதி பருவதத்தை கொண்டு வந்து படுத்து கீழே வேண்ட எழுந்து உட்கார் பண்ணி அவ்வளவு பேர்களுக்கும் பிராணனை கொடுத்ததுனாலே ஹனுமான் பிராண தத்துவமா இருக்கிறார் ராமலட்சுமணுக்கும் உள்பட சுக்ரீவாதிகளுக்கு உள்பட ரணகலத்திலே சஞ்சீவி பருவதத்தை கொண்டு பிராணனை கொடுத்து ரட்சிக்கிறார் நீ ஒரு மாசத்துக்குள்ள கண்டேனு சீதையின் வராது போனால் சிரச்சேதம் பண்ணிவிடுவேன் அவ்வளவுமான நாளுக்கும் சுக்ரீவன் ஆஜை சீதையை கண்டேன்னு சொல்லிட்டு வந்து அவ்வளவுமான நாளையும் சுக்ரீவை சிரச்சேதம் பண்ணாம காப்பாற்றுறார் சீதா பிராட்டி இந்த க்ஷணம் தூக்கு மாற்றி இந்த பிராணத்யாகம் பண்ணிவிடலாம்னு நினைக்கிற பொழுது ராம கதையை சொல்லின் வந்து சீதா பிராணி சீதா பிராட்டியினுடைய பிராணனை காப்பாற்றார் பெருமாள் வரலேன்னு அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவார் ார் அதே ஹனுமான் வரமசேனன் பார்க்கறதுக்கு முரடன் ஆனால் எல்லாவிடத்திலையும் அஞ்சலி மதியம் என்ன சுந்தரகாண்டம் என்ன ஜகஜானி கரவும் பிரணாமி எல்லாம் சீதாராமயம் அப்படின்னு ஹனுமான் பார்க்கிறாராம் எதை பார்த்தாலும் எல்லாம் சீதாராமம் அயங்குறாள் ஆகாசத்துக்கு பூமிக்கு கழகுக்கு மேற்கு மரம் செடி கொடி கடல் எல்லாத்துக்கும் அஞ்சலி பண்ணி விட்டு புறப்பட்டாருன்னு சொன்னா அப்போ சருவத்து பிரம்மஸ்வரூபத்தை பார்க்கிற ஞானம் எப்படி இருக்கு ஹனுமானுக்கு ஆனா ஒளிச்சு கட்டுவ இந்த ராட்சசனை அப்படின்னு முரடனா இருக்கிறார் நரசிம்ம பகவான் ஆட்டம் பார்க்கறதுக்கு உக்ரம் ஹிருதயம் நவநீதம் நரசிம்மன் பார்க்கறதுக்கு உக்ரம் ஹிருதயன் அவனீதம் அது போல ஆஞ்சநேயர் பாக்குறதுக்கு ஒழிச்சு கட்டி விடுவேன் நெருப்பை வச்சு கொடுத்து பஸ்வமாக்கி விடுவேன் இந்த லங்கையா அப்படி ஒரு துஷ்டனை போல இருக்க ஹிருதயம் அந்த லங்கை உள்பட ராவண உள்பட எல்லாம் பிரம்மஸ்வரூபம் ஏனால் விவசாயத்துக்கு உதவாது இல்லையா அடிக்கு அடிதான் கொடுக்கணும் ஹிருதயத்துல ஞானியா இருக்கலாம் டூட்டி உன்னுடைய கடமை எதுவோ அதை செய்மன் ஒழிச்சு கட்டணும் துஷாசன பிளந்து எறியணும் துரியோதனுடைய தொடைய முடிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர் சௌகந்திக புஷ்பத்தை பறிக்கிறதுக்காக போறாரு அழகா புரிக்கி வயல ஒரு கழ குரங்கு படுத்திருக்கு அதை தாண்டி போகாம பெரியவரேந்து சொல்றார் வயசாயிடுத்துப்பா முடியல படுத்து நீ இதை தாண்டி போயிட அப்படிங்கிறார் பீமன் சேன சொல்ற நான் எல்லாத்தையும் பிரம்மஸ்வரூபமாக பார்க்கிறேன் அப்படி பார்க்கலன்னு சொன்னா உண்மை அலட்சியமா தாண்டி என்ன இழுத்து போட்டுட்டே நான் மலை என்ன பண்ணும் கிட்ட கற்க இருக்கும் சுத்த போனா போயிட்டே இருக்கும் சரி வால் பக்கமா போயிடுவோம் இப்படி திரும்பினா போறார் போறாரு போறார் வாழ்க்கைக்கு எங்க முடிவு இருக்குன்னு தெரியல மறுபடியும் நடுப்புற வந்து பேசினாதான் அவர் காதல விழும் மறுபடியும் நடுப்புற வந்தா எனக்கு தலைக்கு தலையும் வாலும் எல்லாம் காண முடியலையே நீங்க அப்படி படிச்சிருக்கிறேனே இது ஒரு பெரிய சமமா நீ உன்ன போல பலசாலி உண்டா பீமா இந்த நகர்த்தி விட்டு போயிட கோபம் வந்து பீம இந்த குரங்கு வாழ நகர்த்த சொல்றதை பத்தி ஆனால் இந்த வால போய் கைய போட்டு இப்படி அசைக்கி பார்த்தார் அசக்கவே முடியல ஆமாடா இது மாதிரி உறக நான் கேள்விப்பட்டதே இல்ல ராமாயணத்துல ஹனுமான மாதிரி இருக்கு இறங்கு என்ன சொன்ன ஹனுமார் அது யாரு என்னையா எங்களுக்கு சொந்த ஜாதி இல்ல ஹனுமார் உங்களுக்கு சொந்த ஜாதி நாங்களே ஹனுமாரை பத்தி தெரிஞ்சிருக்கோம் வானரனுக்கு வானரன் உனக்கு அந்த ஹனுமாரை பத்தி தெரியாதா சீதை சொல்லுவா ராமாயணுக்கு ராமாயணம் என்ன ராமாயணம் தெரியாமயா இருக்கிறீர் என்று உடனே பீமசேனன் ஆரம்பத்திலேயே இருந்து ராமகதையை சொல்லு இவர் அழகார் சிரிக்கிறார் ஆக ஆங்கிறார் குதிக்கிறார் பார்த்தார் பீமன் இவர் பல பராக்கிரமத்திலையும் ஸ்வரூபத்திலையும் ஆஞ்சநேயரை போல இருக்கார் நினைச்சோம் ராமபக்தியிலேயே இவரு ஆஞ்சநேயர போல இருக்காரு நினைச்சே கதையாருமசேன்தான் ராமாயண சொல்லமாட்ட ஒரு குழந்த ராமாயண சொன்னா கூட எனக்கு கேக்கணும்னு ஆசை எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்ததத்தகாஞ்சலி ரொம்ப அழகான ராமகதை சொன்னேன் ஆனந்தப்பட்டுட்டேன் பிரசன்னாயிட்டே உனக்கு என்ன வரம் வேணும் பாரத யுத்தம் நடக்க போறதும் நீங்க வந்து நடத்தி வைக்கும் பாரத யுத்தத்துக்கு வர அங்க உன் தம்பி அர்ஜுனனுக்கு சாரதியா யாரு இருக்க போற கிருஷ்ண பரமாத் அவர்தான் எங்க ராமன் எங்க ராமன் தான் இந்த அவதாரத்துல கிருஷ்ணனாக அங்க சாரத்தியம் பண்ண போறார் நான் அந்த ரத்தத்தினுடைய உச்சியிலே கொடியில இருப்பேன் முக்கியமான சந்தர்ப்பம் வரும்போது ஜெய சீதாராம் அப்படின்னு கர்ஜன பண்ணுவேன் உன் தம்பி அர்ஜுனனுக்கு உடனே வெற்றி கிடைக்கும் என்ன அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சார இப்படி சாட்சாத் வாயு பகவானுடைய அவதாரம் முதல் அவதாரம் ஆஞ்சநேயராக அடுத்த அவதாரம் பீமனாக அடுத்த அவதாரம் மத்வாச்சாரியராக இந்த மகான் அவதார புருஷன் அவதரிச்சிருக்கும் பொழுது அவர் என்ன நிர்ணயம் பண்ணினார் பிரம்மாஸ்வயம்பு சதுராணோவா ருத்ரஸ்ரநேற்ற திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதும் நசத்தா யுதி ராமவத்தியம் ராவணனுக்கு போய் ராமபரத்தம் சொல்லணும் கேட்கறவாளுக்கு சொல்லக்கூடாது யாரும் அடிப்பாளோ உதப்பாலோ அவ எதிர்ல போய் ஹரிசர்வோத்தமே சொல்லணும் அவளுக்கு தைரியம் வரணும் அந்த தைரியம் ஹனுமானுக்கு இருந்தது இல்லையா நெருப்பு வைப்பான் பொசிக்கு விடுவான் ராவண அந்த ராவண எதிர்ல போய் ஸ்ரீ ராமன சாதாரண மனுஷன் நீ நினைக்கிறேன் அவர் சங்கல் சாரானால் திரீலோகான் சுசம் சர்வலோக சம்பாரம் பண்ணி புனரேவ ததா சிரஷ்டும் சத்தோ ராமோ மகாயசா சிருஷ்டி சிதி சம்ஹாரம் பண்ணக்கூடிய பரமாத்மா அவனுடைய சக்தி தான் சீதாதேவி அப்படின்னு எப்படி தத்துவோபதேசம் பண்றார் அத்தகைய ஒரு பரதத்துவத்தை என்னதுன்னு நிர்ணயம் பண்ணி பிரமாணம் விட்டு சொல்லிடுவானா மத்வாச்சாரியால் சொல்றாள் சபதேரிதமுஹுயூகம் நகரே பரமு நகரே சத பரமசத்து சர்வ சிதாத்மணாது என்று பிரதிஜையிட்டு சொல்ற கையை தூக்கி சபதம் என்றார் ஹரிக்கு சமானமானவனும் கிடையாது ஹரிக்கு மேற்பட்டவனும் கிடையாது அஜடம் விமலம் சதா ஆனந்த தீர்த்த மதுலம் பஜே தாபத்திரயாபகம் என்று பிரமையில்லாத நிர்மலமான ஞானம் உடையவர் பகவத் பக்தி நிஷ்கர்ஷம் என்னக்கூடிய மகாத்மா இவர் ரஜத பீடபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடுப்பி கேத்திரத்துடைய சமீப ஒரு கிராமத்துல அவதாரம் பண்ணினார் பரம வைதிக குடும்பத்துல அவதாரம் பண்ணினார் பரம ஏழை அவ அப்பா அம்மா பரம ஏழை அந்த குடும்பத்துல அவதாரம் பண்ணினார் ஆனால் அந்த ஏழை கடன் கொடுக்கக்கூடிய சக்தி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலையில குழந்தை விளையாடும் பொழுது குழந்தைகள்லாம் இந்த புளியங்கொட்டையை வச்சு காசுன்னு விளையாடும் கடன் கொடுக்க முடியல தாப்பட்டு அம்மா அப்பா உட்கார் தானும் காசு விளையாடி நிற்கிற புளியன் கோட்டை எடுத்து காசை நீ கடன் கொடுத்துறேம் அத தூக்கி எரிஞ்சாலாம் கொள்ளையில மகாவிருஷ்ணமாக ஆகி அது நிறைய புளியம்பழம் கொடுத்து அதை வித்து அதனால அந்த குடும்பம் ஜீவிக்கிறா போல அது கைராசி அந்த புளிய முறை இன்னைக்கும் உடுப்பியில இருக்க அப்பேற்பட்ட ஒரு சாதா ஜீவனம் அப்படித்தானே பெரியவாள்லாம் இருப்பார் காலத்துல உபநயனமாகி சாஸ்திராத்தியாசங்கள் நடக்கிறது எப்படி ராமானுஜரை பத்தி நான் சொல்லும் பொழுது சாஸ்திராபியாசம் நடக்கும்பொழுதே இப்படி சொல்லலாமே அப்படிங்கிற அபிப்பிராயத்தை ஆனந்தீர்த்தருடைய இடங்களிலே இவர் இந்த இடத்துல இப்படி அர்த்தம் சொல்லலாம்னு இவரே சொல்றார் இருந்தாலும் ஒரு குருவை ஆசைச்சு பாடம் கற்பிக்கிறது போலே லோகத்துக்கு காற்று ஸ்ரீ ராமபிரான் வசிஷ்டரை ஆசிரிச்சது போலே கண்ணபிரான் சாந்திப்பினிய ஆசைச்சது போலே மகாபுருஷர்கள் ஒருத்தரை ஆசிரிச்சிருப்பாள் கொஞ்ச நாள்ல இவர் விவாகம் பண்ணி கொண்டு கிரகஸ்தாசிரமத்தை வேண்டாம்னு புறப்பட்டவரையில் விவாகம் பண்ணி பண்ற ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே விவாகமே வேண்டாம்னே புறப்பட்டுட்டார் லோகத்திலே எங்கேயும் வைதிக சித்தாந்தங்களை பண்ணி ஹரிபர்த்திய நிலை நாட்டுவதற்காக நியம சன்னியாசிகள் இந்த மகான்கள்லாம் இவ்வாளுக்கு நியம சந்யாசிகளாக்குறதுனால தான் தச நாமங்கள் தீர்த்தர்னோ கிரீனோ சரஸ்வதினோ இந்த நாமங்கள்லாம் தண்டி சன்னியாசிகளுக்கு கூடிய நாமம் அப்படின்னு இவருக்கு தண்டி சன்னியாசியா இருப்பதனாலே நியம சந்யாசம் பெற்றார் பண்ணினார் ஹரிபக்தியை பிரச்சாரம் பண்ணிக்கொண்டு சஞ்சரிக்கிறார் துவாரகையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ருக்மணி தேவியோட கூட கிரகஸ்தர்மங்களை அனுஷ்டி சென்றிருக்கிறார் துவாரகாதிபதியினுடைய அத்தியாச்சரியமான லீலைகள்லாம் நம்ம பாகவதாதி கிரந்தங்களே நிறைய கேட்டு ருக்குமணியினுடைய அந்த புறம் சாட்சாத்து மகாலட்சுமியே லட்சுமியினுடைய ஒரு கட்டாட்சம் இருந்துட்டா போறோம் அந்த குடிசை குபேர பவனம் ஆயிடும் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த அந்த வீட்டுக்காரி லட்சுமி அப்படின்றதா அந்த வீடு எப்படி இருக்கும் கிருஹிணி ஆறுனால் கிருஹிணி மகாலட்சுமி அப்படின்றா ஸ்ரீமன் மந்த கட்டாட்சல்தவிபவ பிரம்மேந்திர கங்காதராவனு சொல்றோம் அந்த கிருஹிணி இந்த ஆத்துல யாருனா அந்த ரங்கநாயிக்கு அந்த லட்சுமி தான் கிருஹிணி அந்த கிரகம் எப்படி இருக்கும் எவ்வளவு சோபையா இருக்கும் எவ்வளவு மங்களமா இருக்கும் கதாச்சி துவாரக்தோ பகவான் தேவிக்கு சுதா சகசானந்தம் சக்கரே சல்லாபம் உத்தமம் ததாக அந்த ருக்குமிணியினுடைய அந்த புறமே எங்கு பார்த்தாலும் பழிங்கு தர தாயாருடைய மிருது சரணத்துக்கு ஏற்றபடி கோமலமா இருக்கு நடந்து நடந்து போக நடக்கிறான்னு தெரியுமா அந்த மணி நூபுரத்தினுடைய தனி கழ்க மங்களமான துவனி கழ்க நடப்பாங்கிறார் வாதிராஜ சுவாமிகள் ருக்குமணியை தியானம் பண்றார் சோபிபாத கமலா மந்தஸ்மிதியன் முகி ஏயீம் கஞ்சாட்சி குச்ச பாரீருவிலசன் மத் கணக்கா சம்யை பரிசேவிதா சுவசனூங்க அம்பா தா பிரணதமிஷரமணீயா ருக்குமிணீய ராதையை பத்தி நிறைய ஸ்தோத்தங்கள் இருக்கு நிறைய பாட்டுகள் இருக்கு ருக்குமணியை பத்தி இல்லையேன்னு நினைச்சுப்பேன் நான் ருக்மணிய பத்தி ஜாஸ்தி ஒத்து அப்படி இல்லாம பாடலையேன்னு நினைச்சேன் அந்த குறைய தீர்க்கிறார் ருக்மணியை பத்தி அழகான ஸ்தோத்திரம் வாதிராஜ சுவாமிகள் ருக்மணி அம்மா இல்லையா எப்பேற்பட்ட ஒரு ஜெகதம்பா அவள் சீதையை பத்தி கூட நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு ருக்மிணி தேவியை பத்தி அதிகம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா இந்த கவிகளுக்கு இப்படி ஒரு பாரபட்சம் ருக்மணி அம்மாவனுடைய குணங்கள் எல்லாம் சொல்ல வேண்டாமா சோபி பாத கமலாம் அவளுடைய பாத கமலங்களிலே அணிஞ்சிருக்கக்கூடிய மணி நூபுரம் கலீர் கலீர்னு ஒலிப்பேன் ஹம்சகாமுனியாக தேவி நடந்து பகவான் கிருஷ்ணனுக்கு துவாரகாதிசனுக்கு சேவை பண்றா ஆனா ஸ்ரீ சுகர் ஒரே அத்தியாயத்துல ஆசத்தீர சொல்லிவிட்டார் ீட்சே அ பிரீதாபாஷே அவன் ஆரூபமாயிருந்தா இவள் ஆரூபாயிருப்பாள் அவன் ரூபத்தோடு வந்துட்டா இவள் ரூபத்தோடு வந்துருவாள் அவள் வைகுண்டத்துல வாசுதேவனாயிருந்தா இவள் அங்க லட்சுமியாயிருப்பாள் அவன் ரசிம்மனா வந்தால் இவள் லட்சுமி நரசிம்மனா ஆகிடவா லட்சுமி ஆகி அப்பொழுதும் விட மாட்டான் ராமனா வந்தால் ராகவத்தே பவத் சீதா வாசுதேவே திருக்குமணி அனன்ய கத்தியம் இடத்துக்கு போக அனுரூப ரூபா கம்பீரமான ரூபத்திலும் வந்தா இவளும் அழுத்தமான ரூபம் வந்து நிற்பலான் ரொம்ப தொடுத்துக்கான ரூபெடத்தில் வந்தா இவளும் சுத்தித்தலன் உடைய ரூபன் வரவளா ஏனால் எவ்வளவு அழுத்தம் சீதா தேவி அப்பேற்பட்ட பயல நடுங்கி பேச நிக்கே திரிபுவனத்தையும் அப்பேற்பட்ட பிரபுவனுடைய தர்ம பத்தினி இல்லையாங்கிறார் ஹனுமான் நேர பார்த்துட்டதுனால அனுரூப ரூபா கவலையே படல இவ கவலையே படல ஏனா திருணமும் அந்த கருத்துவானா புள்ள புடிங்கி போட்டா இதுக்கு சமண்டா நீங்க அவன் பயப்படா இவ பயப்படல பொசுக்க விடலாமே அப்படிதான் பிரபுவனுடைய தர்ம பத்தினா அவர்களுக்கு அபயம் கொடுக்க அவர் தயாரா இருக்கார் அப்படி இருக்க பயம் கொடுக்கலாமாங்கிறார் அசந்தேஷா தூ ராமசிய தபசு பாலன அவளைதான் ருக்குமணியாக வந்தாள் இந்த ருக்குமணியாக வந்துட்டு இப்ப என்ன செய்யறாள் இப்போ அப்படின்னா அடுப ரூபா இங்க வந்து அது மாதிரி சுட்டித்தனம் பண்ணாத போனா இங்க ஓடி வர முடியாது கோடி எல்லாம் பண்ணி வச்சிருக்க இவள் திடீர்னு வந்து யாரோ உஞ்சி பிராமணர் கூட்டு மணவனத்தை கொடுத்து அவர்கிட்ட கொண்டு குடும்பம் திடீர்னு அவர் ஓடிவர இவ ஓடிப்பக கோவிலுக்கு போறது மாதிரி இவ ஓடிப்பக பட்டுனு தாம் ராஜகன்யா நிச்சிக்கப்பட்டுங்கிறது என்ன ஆச்சு அப்படின்னு பரஸ்பரமே நிச்சயம் அதுக்கு பெரியவர் ஒருத்தரை இல்லைங்கிற குறை இல்லாதபடி ஒரு உஞ்சவதி பிராமண மாற்றின்றான் அவனை நெடுப்புரை வச்சு விட்டு எங்களுக்கு எங்களுக்கும் பெரியமா உண்டு அவர்தான் கொண்டு கொடுத்தாரு அவர் தான் சொன்னார் அப்படின்னு பண்ணி விவாகம் இவ்வளவு சுற்றி தன ஏன் பண்ணனும் போனா கண்ணனுக்கு சரியான இருக்க முடியுமா ஐவோ அப்படி கண்ணனுக்கு சரியான இருக்கக்கூடிய ஒரு பிராட்டியாக இருக்கக்கூடியவள் தாம் ரூபிணியும் நிரீட்சையா அனுரூப ரூபாங்கிற தேவி சர்வாபரண பூஷித்தையாக சேவை பண்ணின்ற கண்ணபிரான் எப்பொழுதுமே அடிக்கடி ருக்குமணி தேவி கிட்டக நாம் பால்யத்துல அப்படின்னு ஒரு கலை சொல்லுவான் நாம் பால்யத்துல பிருந்தாவனத்துல இருக்கிற காலத்திலே நான் கோகுலத்துல இருக்கிற காலத்திலே அப்படின்னு அடிக்கடி ருக்குமணி வீட்டை சொல்லிட்டேன் யசோதையா ஜனந்தேனவா சல்ய்ணை வலாலிதம் ருக்குமணி நான் குழந்தையில ரொம்ப அழகா இருப்பேன் எங்க அம்மா யசோதை எப்படி கொஞ்ச வாழாம் என்ன என் கண்ணே என் முத்தே அப்படின்னு என்ன கொஞ்ச வாழாம் என்றெல்லாம் பெருமையா சொல்லிப்பேன் ருக்குமணி வீட்ட ருக்மிணி தேவிக்கு தோணித்து இவர் இப்பவே இவ்வளவு அழகா இருக்கிறாரு அந்த கோகுலம் ஆயுர் பாடியில உள்ள சில குட்டிகள் உண்டே அந்த குட்டிகள்ல நான் ஒத்தியா இருந்து அந்த கிருஷ்ணனுடைய பால்யத்தை அனுசரிக்க முடியாதபடி நான் எங்கேயோ பிறந்து விதர்பராதகுமாரி பிறகு யுவரூபனான பகவானத்தானே நாம் பார்க்கிறோம் பாலரூபமான பகவான பார்க்கலையேன்னு தோணித்தான் ருக்குமணி தேவிக்கு பாலரூபமான பகவான பார்த்து விட்டு யுவரூபம் எப்படி இருக்கும்னு தோணித்து ராதாதேவிக்கு ராதே கிரகம் பிராபயே அப்படின்னதும் குழந்தை கிருஷ்ணனை அழிச்செண்டு போகக்கூடிய ராத இவர் குழந்தையா இருக்காரு இவர் யவன காலத்துல எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இல்லையா உனக்கு நான் காட்டுறேனே நான் உடனே தாசாம் ஆவிரபூத் சௌரிமான முகாம் பாலரூபனே ராசக்கிரீடிக்கு ஏற்ற யுவரூபத்தை ஆவிர் பூத சரூபமாக காட்சிச்சார் இப்ப யுவரூபமா இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோகுலத்துல எப்படி பாலகனா இருப்போங்கிறாட்டிக்குழமா போனா கழந்தா யுவமா போனா யுவன் தான் பாலமா இருந்தா பாலம்தான் பாலகன் திடீர்னு யுவன் ஆக முடியாது யுவன் திடீர்னு பாலகனாக முடியாது கழவர் திடீர்னு பாலகனா முடியாது கழவர் திடீர்னு யுவரூபமா ஆகிட முடியாது அது வந்து அந்தந்த அவஸ்தா பகவானுடைய அப்பாகிருந்தாலே எந்த எந்த எப்பெப்படி பார்க்க விரும்புகிறானோ அவளுக்கு அந்தந்த தரிசனத்தை சங்கல்பமாத்திரத்தினாலே கொடுக்க வேண்டியது தானே அதுக்கு இவருடைய அவஸ்தை ஹேது இல்லையே அவளுடைய பக்தி கேது அந்த பக்தி கேதுவா இருப்பதனாலே நாயகி ஸ்தானத்துல பக்தி பண்ணக்கூடிய ரெண்டு பேர் ராதே ருக்குமணி ராதே யுவரூபத்துல பார்க்க ஆசைப்பட்டால் உடனே நவமன்பதனான காட்சி கொடுத்தார் ருக்மணி பால ரூபத்துல பார்க்க ஆசப்பட்டால் திடீர்னு பார்த்தார் சின்ன குழந்தையாகி நீல பாலனாக குழந்தை அள்ளி கட்டினால் கொஞ்சினால் முத்தாடினால் நெலா காட்டினால் மம்மம் ஓட்டினால் ராத்திரி பூரா கொஞ்சி விளையாடி பாலரூபனான பகவானே ருக்குமணி கொஞ்சாள் அச்சாரூபம் உபே தெய்வ அவசது ருக்மணி கிருஹே பாலரூபனாவே சிச்ச நேரம் கொஞ்ச இருந்து விட்டத இவளுக்கு இப்படி இருந்துச்சு உடனே சென்றால் பிரபு நான் உங்களை பார்க்கணும் பேடுங்கோன்னு சொல்லலையே போயிட்டே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஏற்றபடியும் மறுபடியும் நீங்க யுவரூபமா இருந்தாதானே உங்களுக்கு நான் பார்த்து சேவை பண்ண முடியும் குழந்த ரூபமாவே ஆயிட்டேலே அப்படின்னு நீ கேட்டேன் ஆனே ஆனா எனக்கு அப்படிதான் பிடிக்கலையா எனக்கு பிடிக்கிறது எனக்கு இதுவும் பிடிக்கிறது எனக்கு அது வேணும் அதுவும் பிடிக்கிறது அதுவும் சமயத்தில் இது அர்ச்சாரூபமாக இருக்கேந்தா இருக்கேன் என்று சங்கல்ப மாத்திரத்தினாலே ஒரு அர்ச்சா ரூபமாக ஆய் அர்ச்சா ரூபமாக ஆனா அந்த பாலகோபாலன் எப்படி இருந்தா அப்படின்னா அன்னைக்கு யசோத தயிர் கடையும் பொழுது அவன் தயிர் கடைகிற சப்தம் கேட்டதுமே தொட்டிலேந்து இறங்கி தளர்நடை நடந்து அந்த மத்த கையால புடிச்சு கொண்டு அம்மாவனுடைய கயரை தன் கையில வாங்கிட்டு கடையை விடாம பால் கூடுமானு அடம் மண்ணினான் அப்படி என்று பாகவதேகு ஜாதகம் பஞ்ச சுப் அப்படிங்கிற இடத்துல உரல்ல கட்டப்புறாலே அதுக்கு முன்னாடி தமங்கமாருடமபாக அந்த அத்தியாயத்துல பாலகோபாலன் தொட்டிலேந்து எழுந்துன்னு வந்து அம்மாவனுடைய மத்த போய் புடிச்சு விட்டான் ஒரு கையால எதை புடிச்சா இப்ப சுத்துறது நிக்கும் தெரிய கயத்தை புடிச்சு விட்டான் புடிச்சு அம்மாவை நீ இனிமே தயிர் கிடையாதே எனக்கு பாலு அப்படின்னு அடம் பண்ணின்றிருந்த ஒரு கோலம் உண்டு இந்த கோலத்துலதான் ஒரு கையில மத்தும் ஒரு கையில சுத்தின கயருமா குழந்த கிருஷ்ணனா இருக்கு இப்படி ஒரு காக்கி கொடுத்தா ருக்குமணி தன்னுடைய அரண்மனையில அந்த கிருஷ்ணனுக்கு பிரதான ஸ்தானம் வச்சு தானே ஆராதனம் பண்ணிட்டு இருக்க தேவியே சுவயமே ஆராதனம் பண்ணி கொண்டு மற்றொரு நாள் கண்ணவி நான் பேசின்றேன் ருக்மணி தேவி கிட்ட நாங்கள் நான் பிருந்தாவனத்திலே ராசக்கிரீடா ஆடுவோம் அப்படின்னா உடனே ருக்மணி தேவி சொன்னாள் ராசக்கிரீடான்னு என்ன ராசக்கிரீடனா எனக்கு அங்க நிறைய பக்தைகள் உண்டோ அவள் எல்லாரும் நன்ன பாடுவா நாட்டியம் ஆடுவா நான் ஒவ்வொரு கோபிகைக்கு ஒரு கண்ணனாக ஆகி அங்கனா மங்கனா மந்தரே மாதவகான்னு நான் அர்த்தனம் ஆடுவேன் நன்னா இருக்கும் ஆமா என்ன போங்க திருப்பி திருப்பி கலக முத்திரையில எனக்கு நான் பிருந்தாவனத்துல வருத்தமா இருக்கு உனக்கு இஷ்டமா இருந்தா பண்றேன் அமையுமா தெரியாது அதுக்கு கோவர்தன வேணும் யமுன வேணும் பிருந்தாவனம் நினைச்சுக்காதீங்களே இந்த சமுதிரத்துல பண்ணுவோமே ராசக்கிரீட சொல்லிவிட்டோம் பண்ணாத போயிட்டோம் அப்படி இவங்க வருத்தப்படுவோம் இதை பண்ணலாம்னு நினைச்சிருந்திருக்கும்போது ஹரிவம்சத்துல மகாபாரதம் ஹரிவம்சத்திலேயே இந்த கதை சொல்லியிருக்கு நாரதர் வந்தார் நாரதரிடத்திலே பகவான் சுமுகமா பேசினார் என்ன வேணும்னு கேட்டா நார்தர பிரார்த்தி சென்றார் உங்களுடைய ராசக்கிரீடைய நான் பிருந்தாவனத்துல பார்த்திருக்கேன் மறுபடியும் எனக்கு ராசக்கிர பாக்கணும்னு ஆசையாருக்கு நீங்க அந்த ராசக்கிரீடைய காட்டி அருளணும் அப்படின்னு நார்தர் பிரார்த்தி சென்றார் அப்படியானால் இந்த பௌர்ணமி நான் சமுதிரத்திலேயே அந்த ராசக்கிரீடையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிருந்தாவன கோபிகைகளே தான் இங்க பட்ட மகிழ்ச்சிகளாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லப்படுறாரு சாக்காது லட்சுமி வேறே ராத வேற இல்லை ராத வேற ருக்மிணி வேற இல்லை அந்த சாக்காது வாசுதேவன் வேற இங்கே கோபாலன் வேற இல்லை கோபாலன் வேற ருக்மணி காந்தனான துவாரகாதிசன் வேற இல்லை அதனாலே இப்பொழுது இந்த தேவிகளையே வைத்து கொண்டு பகவான் ராசக்ரீடைய தொடங்கினான் ராசக்ரீடாம் ருக்மிண்யா சக மாதவ சத்யபாமாதி உபதஸ்தே ஜகநாசம் கந்தர்ப்பனகம் இவ்வளவு கடக சந்தனங்கள் குங்குமங்கள் மார்பல சாட்சி கொண்டு கும்மி கோலாட்டம் போட்டு ராசக்கிரீட பண்ணி சமுதிரத்துல ஜலக்கிரீட பண்ண பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் உள்பட பதினாறாயிரத்தி நூத்தி தேவிகள் பதினாறாயிரத்தி கிருஷ்ணன் அவ்வளவு பேருடைய சந்தனம் இவ்வளவு சந்தனம் சமுதிரத்துல கரைஞ்சு அது ஒரு சந்தன மலையா ஆயிடுது சந்தனம் சந்தனம் சீக்கிரம் கரையாது ரொம்ப நைசா இருக்கிறதுனால ராசக்கிரிடம் முடிஞ்சு பகவான் தன் தேவிகளோட கூட அரண்மனைக்கு போயிட்ட இந்த சந்தன மலையோ அப்படியே இருந்து இந்த சமுதிரத்திலேயே இருந்து கரையாம அப்படியே இருந்து அதுக்கு பிறகு பகவானுடைய பல துவாரகா லீலைகள் எல்லா முடிஞ்சு கடைசியில ஹஸ்தினாபுரத்துல பஞ்சபாண்டவாளுக்கு பகவான் அனுகிரகம் வந்த லீலைகள் எல்லாம் முடிஞ்சு குருக்ஷேத்திர மகா யுத்தம் முடிஞ்சு பிராமண சாபம் அப்படிங்கிற வியாஜத்துல பகவான் அந்தர்தானம் ஆறான் யாதவர்கள்லாம் பரஸ்பரம் அட்டிச்செண்டு பிரபாச கஷேத்திரத்திலே மதுபான மயக்கத்திலே போயிட்டார்கள் இல்ல அவனுடைய மாயதானே சம்பவாமி ஆத்ம மாயா ஒரு ஆசிரியர் என்ன சப அரிவாரம் பூரா எங்கேந்தோரும் அழிச்சென்று வந்து சாத்திராது வைகுண்டத்தையே இங்கே துவாரகையாக கொஞ்ச நாள் தெரிகிறாப்பல பண்ணி நகரம் உள்விட மாய நகரம் உள்விட என ஒரே நாள் விஸ்வகரமாக சிருஷ்டி பண்ண ஒரே மதுராபுரி உள்ளவரால் கிருஷ்ணாவதாரம் இருக்கிறது தெரிகிறது எல்லாரும் வசிச்சு பார்க்கிறதுக்கு வைகுண்டத்தினுடைய அம்சமாக துவாரக கோலோக தாமத்தினுடைய அம்சமாக பிருந்தாவன் வைகுண்ட தாபத்தினுடைய அம்சமாக துவாரக துவாரகா பட்டணத்தை காண்பிச்சிருக்கிறார் அஞ்சு லட்சம் குடிகள் அவ்வளவு யாதவர்களும் என்று தேவர்களே லோகத்தில் போய் பெருங்கன்னு பகவான் ஆத்யா பிரம்மதேவன் ஆக்ய பண்ணினான் எல்லாம் தேவர்கள் அங்க இருக்கிற ஸ்திரீகள்னா தேவதாஸ்திரீகள் இத்தனை பேரையும் ஸ்வஸ்தானத்துக்கு அனுப்பிச்சு விட்டு தான் வைகுண்டம் போகணும்னு நினைக்க அதுக்கு ஒரு வியாஜம் பிராமண சாபம் முசலம் குலநாசனம் அதோட வியாசமாக கொண்டு இவ்வளவு பேர்களையும் பிரபாச கஷேத்தத்துக்கு அடிச்சுன்னு வந்து உத்தரோட உத்தர அடிச்சிருந்து மதுபானம் பண்ணி விட்டு எல்லாரும் என்ன தேவதைகள் தானே மதுபானம் பண்ணினா குலநாசம் ஏற்படும் அப்படின்னு மறைஞ்சு போகிற சமயத்துல கூட ஒரு தர்மத்தை காண்பிச்சு போயிடுவோம் என்று தர்மத்தை காண்பிச்சு விட்டு தேவர்கள் வைகுண்டத்துக்கு தேவையில்லை அப்படிங்கறதுனால சசங்கல்பத்தினால சிருஷ்டி பண்ணின துவாரகையும் அழிஞ்சு போகும்படி சங்கல்பிச்சு சமுதிரம் அப்படியே பொங்கிட்டு துவாரகையை மறைச்சு விடுத்து வர்ஜயித்தா மகாராஜ ஸ்ரீமத் பகவதாலயம் அப்ப துவாரகையே அலோல அல்லோலமான சமுதிரத்துல எல்லாம் மறையும் அந்த மத்தம் கையமான இருக்கிற பால கோபாலன் அப்படியே அரண்மனையே ஆடி சமுதிரம் முழுங்கி எல்லாம் விழும்பொழுது அந்த கோபாலன் ஜல்லி இந்த கோபி சந்தனம் கோபி பாவத்திலே தேவிகள்னால் ராச நாட்டியம் ஆடி அதுல உள்ள சந்தனம் அப்படியே இருந்ததா அதுல போய் சரணை இறங்கி அதுக்குள்ள இருக்கிறார் நாலுடைவில் சமுதிரம் தள்ளி போயிடுச்சு சமுதிரம் தள்ளின பேருக்கு கோபி சந்தன கட்டி அப்படியே காஞ்சு போயிடு இன்னைக்கும் அந்த இடத்துக்கு கோபி தாலாப்புன்னு பேரு துவாரகையில அந்த இடத்துக்கு கோபிச்சந்தன பாபக்னே விஷ்ணு தேவ சமுதவ சக்கராங்கித நமஸ்துபியம் தாரணான் முக்திதோபவ அப்படின்னு கோபிசந்தனத்தினுடைய தியானம் வாசுதேவ உபநிஷத்துல அந்த கோபிச்சந்தனத்துடைய பெருமையை சொல்லும் அதுல சக்கராங்கிதேன்னு வருது சக்கராங்கிதேன்னு வருது கோபி தாலாப்பு கோபிச்சந்தனன் உற்பத்தி ஆகிறதுனுடைய கரையில இன்னைக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலுல பகவான் சக்கரபாணியா இருக்கிற கோபி சந்தனத்திலே முத்திரை போட்டு கொடுக்குறார் அந்த கிராமம் பூரா கோபி சந்தனம் சின்ன குழந்தைகளை முழு கொண்டு கோபி சந்தனம் பஸ்ல போற வாழ்க்கை எல்லாம் கோபிச்சந்தன்கோ கிராமத்து ஜனங்கள்லாம் கோபி சந்தனத்தாலேயே ஜீவனம் எடுக்க எடுக்க எடுக்க எடுக்க யோ நம்ம பாரத தேசம் பூரா கோபிட்டுறாழ்க்கு அங்கேயிருந்தானே கோபி சந்தனம் வருது அந்த குளத்திலேய்தான் கோபிச்சந்தனம் மூட்டை மூட்டையா கஜைக்கோ அல்லது உடுப்பிக்கோ எங்க அங்கேயும் தான் வருது அங்கேயிருந்து வரக்கூடிய சந்தனத்தை தான் அவங்க உருத பண்றான் எடுக்க எடுக்க குறையாம இன்னைக்கும் வந்திருக்கு ஒரு சந்தர்ப்பு நான் கோபிச்சந்தன வாங்கினேன் இந்த வாங்கி ஊருக்கு கொண்டு வந்து போயிட்டோம் ஒரு ஒரு ஒரு பக்தருக்கு உடைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இப்படி உடைச்சேன் இப்படி உடைச்சது உள்ள சக்கரம் இருக்கு சால மாதிரி சாலு சக்கரம் இருக்கு இல்லையா உள்ள சக்கரம் இருக்கு வெளியில சக்கரம் இருந்ததுன்னா ஒரு ஆசிரியம் ஏதாவது ஒரு பூச்சி போயிருக்குங்கிறது சாலு கிராமத்துல எப்படி சக்கர முதிரை விழுறதோ அது போல கோபி ஆனா சக்கராங்கித நமஸ்துபியம்னு மந்திரம் இருக்கு பிரத்யட்சமான சக்கரத்தை பாதி இப்ப குறைச்சுக்கிட்டுன்னு டோமனா அப்புறம் அது போயிடுவேன் உடனே அதை நான் பூஜையில வச்சுன்னு இருக்கேன் யாராவது பத்தாள் வந்தா காட்டும் பூஜையில வச்சுன்னு இருக்கேன் சக்கராங்கிதமா இருக்க எப்படி பாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு வியாபாரி சமுதிரத்துல கப்பல் வந்துருக்கு கப்பலுக்கு நிறைய சரக்கு ஏத்தினா ஆனா ஒரு சைடு ஏத்தியாச்சு கப்பல சாமா ஏற்றா வரையலும் கப்பல் இப்படி ஆடி போயிடும் இல்லையா சாஞ்சுடும் இல்லையா சரக்கு வந்து விட்டான வயித்து கையில தள்ளி விடுவான் சரக்கு வர வரையிலும் வயிற்று ஒண்ணு வச்சாதானே சமமா இந்த ஓடம் போகும் இந்த கப்பல் போகும் அதுக்கு வயிற்று வேணுமே நினைக்கும் பொழுது பார்த்தா இந்த மண் கட்டிகளை ஒரு சைடுல அடிக்கணா போச்சு இந்த கோபி சந்தன மண் கட்டிகள் இருக்கு இதுகளை பெரட்டி ஒரு சைடுல ஏற்றிண்டா ஏத்திண்டு அந்த கப்பல் வந்துருக்கு வியாபாரிகள் வரா விலை உயர்ந்த சாமான வந்துருக்கு வேகமா வந்துன்ட்டு கப்பல் திடீர்னு ஒரு பெரிய சூற காட்டு ஆரம்பிச்சது கடல் கட்டு கடங்காம ஆட ஆரம்பிச்சு விடுத்து கப்பல் கவிந்துடும் போல இருக்கு இவர் கப்பல்ல வர வர வர வர உடனே உயிர்க்கு ஹானி சரக்குகள்லாம் கீழே நஷ்டமாயிடும் என்ன ஆகும்னு தெரியல கப்பல்ல வரக்கூடிய வியாபாரிகள் பயப்பட ஆரம்பிச்சு விட்டா அழ ஆரம்பிச்சு விட்டா கதர்ல ஓட்டுவன் மாலுச்சமான் என்னதான் அடக்கட்டும் என்னால அடக்க முடியல சாமி சமுத்திரம் பொங்க ஆரம்பிச்சு விடுது கரைக்கு போக மாட்டேங்கிறது ஆனா கரை அருள் இருக்கிறது தெரியறது எவ்வளவு நான் பிரயாசப்படனோ அவ்வளவுக்கிறது வெளியில கொண்டு தள்ளிவிடணும் கடல்ல கொண்டு தள்ளிவிடாது அப்படின்னு நினைச்சிருக்கும் பொழுது அந்த கடற்கரையிலே மத்வாச்சாரியால் நிற்கிறார் தண்டத்தோட கமண்டலுவோட நிற்கிறார் இவார் எல்லாரும் பார்த்தா அதோரு மகான் நிற்கிறார் அவருடைய தப்போ விழுத்தாலே நம்மளை காப்பாத்தினாரா நம் செயல்ல ஒண்ணும் இல்லையானு அந்த கப்பல் ஓற்றவன் சொல்றார் வந்து என்னை காப்பாத்துன்னு கூவி காதல விடாது இப்போ எங்கேயோன்னா வந்திருந்த கப்பல் மகான்கள் அவ்வியாத கிருப்பாடுதானே இவர் நிற்கிறவர் அந்த கப்பலை பார்த்தார் அது தரணமாக கஷ்டப்படுறத பார்த்து இதை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சனும் அங்க கப்பல் தாருமாறாகி அடங்காத போறதுக்கு காரணம் என்ன பெய் காற்றுறாரு காற்று யாரு வாயு தேவன் தானே இவர் யாரு வாயு தேவன் தானே இவர் சயமே வாயுவனுடைய அவதாரம் தானே அப்போ வாயு இவர் சர்வசாஸ்திரமும் வேதமும் அத்தியனம் பண்ணவரார் வேதத்தினுடைய மகிமையை காட்டணுங்கிறதுக்காகவே வாயு சூத்தத்தை சொல்றார் அடக்கினே கிட்டகவார் யாத்ரி நாம் மகத் பயம் விஜய்யிருப்போ யாத்ரிக்கா சர்வே மத்வாச்சியம் கிருபாநிதி இவர் அந்த வாயு சூக்தத்தை சொல்லி அந்த வாயு பகவானை அடக்கி கப்பலவா அப்டின்னதான் அப்படியே ஜலம் ஸ்தம்பிச்சு நிக்கிறது காட்சி நின்னுடுத்து அந்த கப்பல் கரைக்கி வந்துடுத்து வந்தது எல்லாரும் உயரக் கொடுத்த பிராணதாதா இவர் இத்தனை பேருக்கும் பிராணம் போயிருக்குமே நன்றியோடு இறங்கினார்கள் நமஸ்கரிக்கிறார்கள் நமஸ்கரிச்சு எங்களுடைய சரக்குகளுக்கும் ஒண்ணும் ஹானி இல்லாம எங்களையும் காப்பாத்தின தெய்வமே உங்களுக்கு நாங்கள் நாங்கள் என்னதான் அர்ப்பணம் என்ன இந்த கப்பல் உள்ள பொருள் எல்லாம் உங்களுடையதான் இதுல உள்ள நீங்க சாமார்களை எடுத்துக்கணும் எடுத்துக்கணு அதுல என்ன இருக்க அனர்க்கியமான ரத்தனங்கள் இருக்கு முத்துக்கள் இருக்கு பவழங்கள் இருக்கு வெளிநாடுகளிலேயும் வந்ததாகிய கற்பூரம் பெரிய பச்சை கற்பூரம் மூட்டைகளும் கேசர மூட்டைகளும் ஏலா லவங்கம் ரத்தன கம்பளம் இதெல்லாம் ஒரு தீபத்துலேன்னு ஒரு தீபத்துக்கு வியாபாரத்துக்கு எடுத்து போறதுனால ஒவ்வொன்றும் அமூல்யமான பொருள் இதெல்லாம் இருக்குன்னு கேட்டா நிறைய ரத்தன கம்பளங்கள் இருக்கு மூட்டை மூட்டையா ஏலக்காய் கிராம்புகள் இருக்கு குங்குமப்பு இருக்கு நிறைய ரத்தனங்கள் இருக்கு முத்து பவனங்கள் இருக்கு இது இருக்கு இதுல என்ன சரக்கு வேணுமோ எங்களுடைய பிரார்த்தனைக்காக நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லப்பா ஏன் ஸ்வகிருத்தேன துஷியேத் மகான்கள்லாம் தாங்கள் செய்த காரியத்தினாலேயே தாங்கள் சந்தோஷப்பட்டு வா ஏன் கஷ்டப்படுறேன்னு தெரியும் நான் பகவானை பிரார்த்திச்சேன் காப்பாற்றி விட்டான் காப்பாற்றி எனக்கு சம்பாவனை